தொண்ணூர்கள் அறிவிக்கின்றார்கள் விரும்புவோம் அப்பொழுது அவர்கள் சலாம் கொடுக்கும் பொழுது முதலில் எங்கள் பக்கம் அதாவது வலது பக்கம் திரும்புவார்கள் தொழுகைக்கு பின் நபி சொல்லுள்ளாஹு அணிகம் அவர்கள் என்று கூறுவார்கள் முஸ்லிம் ஏழு பூஜ்ஜியம் ஒன்பது துபாவின் பொருள் இறைவா உன் அடியார்களை நீ எழுப்பும் நாளில் உன் வேதனையை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக